வணக்கம் ஜூன் 15 இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கலிலியோ ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தர்மாபேட்டரை கண்டுபிடித்தார் இரண்டு இந்தியா வங்கதேசம் சீனா ஆகியவற்றுக்கு இடையே ஓடும் நதியின் பெயர் பிரம்மபுத்திரா மூன்று உலகிலேயே அதிக அளவு காஃபி விளையும் நாடு பிரேசில் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கேனடே குடும்பத்தை சார்ந்த விலங்கு எது இரண்டு முதல் முறையாக திருவிழா நடைபெற்ற நகரம் எது மூன்று உலகிலேயே கராத்தாய் பயிற்சி பள்ளி தோன்றிய நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்